வணக்கம் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நூத்தி இருபத்தி மூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்த மசோதா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தோடு தொடர்புடையது இரண்டு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் முதல் பிராமணர் அல்லாத அர்ச்சகர் மதுரையில் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று உச்ச நீதிமன்றத்தின் பணியில் அல்லாத பெண் நீதிபதி கியான் சுதாமிஸ்ரா என்பவர் ஆவார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி சீனாவில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பெருமிமிகு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஃபீல்ஸ் விருது பெற்ற முதல் இந்திய ஆஸ்திரேலிய கணிதவியலாளர் யார் 2. உயிரி எரிபொருள் மீதான தேசிய கொள்கையை உள்ள முதல் இந்திய மாநிலம் எது 3. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ராஜீவ்காந்தி சத்பாவானா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மிக பிரபலமானவர் யார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச ராணுவ விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவுள்ள நாடுகள் எவை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி